நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நச்சினையின் கதை சொல்லும் நிதி பகுதிக்காக உங்கள் தொழில் முக்கணி என்ன நேயர்களே எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா வாங்க கதை கொள்ள போல கல்லூரி வகுப்பு முதலாம் ஆண்டு படிச்சுட்டு இருந்தாங்களா கண்ணனும் கதிரும் ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க பஸ்ல ஏறிதான் காலேஜ்க்கு போயிட்டு வருவாங்களாம் இப்படி இருக்கும் கண்ணன் எப்போதுமே நேரத்தோடு இருந்து பஸ்க்கு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி நிக்கிற பஸ்லதான் ஏறி உக்காந்துட்டு போவாப்லீங்களா ஆனா கண்ணன் வந்து அப்படி இல்லங்க ஓடுற பஸ்ல படிக்கட்டுல தொங்கிட்டே போவானா அப்படி போறவன் சும்மா போட்டானாங்க பாட்டு எல்லாம் பாடிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு போவானாங்க சொல்லிட்டு பாடிக்கிட்டே போவானுங்களாங்க இவன் பாடிட்டு போறதோட இல்லாம இல்ல பஸ்ல உக்காந்துட்டு இருக்க பக்கத்து வீட்டு பையன் கதிர் இருக்கான்ல ரெண்டு பேரும் ஒரே வகுப்பு இருந்தாலும் அவனையும் சீண்டி பக்கமா போமாட்டானாங்க அவனையும் கூப்பிட்டு என்னம்மா கதிர் சௌக்கியம்மா அப்படின்னு வம்பலத்துக்கிட்டே போவானுங்களாங்க இத பாத்துட்டு இருந்த கதிர் வந்து அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டானா அவங்க அம்மா அடுத்த நாளு கண்ணனை கூப்பிட்டு கண்டிக்கிறாங்களாங்க ஏய் கண்ணா என்ன நினைச்சிட்டு இருக்க நீனு ஓடுற பஸ்ல தொங்கிட்டு போறியாமே அப்படின்னு கேக்குறாங்களா உடனே கண்ணன் அதுக்கு மா இப்பலாம் நான் உட்கார்ந்துட்டு தான் போறேன் யார் சொன்ன உனக்கு அப்படின்னு சொல்லி டேய் பொய்யெல்லாம் போட்டு அளக்காத எல்லா விஷயத்தையும் பக்கத்து வீட்டு பையன் கதிர் சொல்லிட்டான் பஸ்ல இனிமே உட்காந்துதான் போற சீக்கிரமா கிளம்பி உட்காந்து போறேன் சரி சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போறானாங்க உடனே அடுத்த நாள் கதிர பாக்குறா டேய் கதிர் உனக்கு வேற வேலையே இல்லையாடா எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்ததா அப்படின்னு கேக்குறானா ஏய் உன் நல்லதுக்குதான்டா சொன்ன காண இந்த மாதிரி படிக்கட்டுல தொங்கிட்டு வர்றதெல்லாம் இதுல என்னடா பொறாம இருக்கு படிக்கட்டுல தொங்கிட்டு வர்றதுக்கெல்லாமட பொறாம படுவாங்க ஒன்னு எல்லாம் முடியல உனக்கு நீ ஒரு கோழ அப்படிங்கறதுனாலதான் நீ இப்பெல்லாம் பேசுற அப்படின்னு கண்ணன் சொல்றனா டே கண்ணா இப்படி ஓடி வந்து படிக்கட்டுல தொங்கிட்டு வந்தாதான் வீரன்னா நான் கோழையாவே இருந்துட்டு போறேன்டா அப்படின்னு சொல்லி கதிர் சொல்றானா போடா உன்னெல்லாம் திருத்த முடியாதுன்னு கண்ணன் சொல்றாங்க கதிர் உம் யாரு யாரு யார சொல்றது அப்படின்றதே தெரியாம சொல்லிட்டு இருக்க ஒன்னு திருத்தவே முடியாதடா அப்படின்னு இவனும் சொல்லிட்டு போயிடறானா இவன் கண்ணன் ஆஷிஷ்வல் எப்பயும் போலயே அந்த பஸ்ல ஓடி ஓடி அதே மாதிரிதாங்க ஏறி வந்துட்டு இருந்தானுங்களாம் உனக்கு மாத்தவே முடியல திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னாக்க இந்த கதிர் வந்து அன்னைக்கு நடந்து வந்துட்டே இருக்காங்க பஸ் ஸ்டாப்புக்கு அப்ப அவன் வந்துட்டே இருக்கிற வழியில பின்னாடி நிறைய பேர் வந்து ஒடியாறாங்களாம் ஐயோ திருட போறான் திருட வரான் புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதிர் கிட்ட கொஞ்ச கிட்டக்குதான் திருடன் இருந்தானான் அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கதிர் வந்து அப்படியே வளைச்சு அந்த திருடனை நல்லா இறக்கி பிடிச்சிட்டுனா திருடனா இப்ப நான் புடிச்சு என்னன்னமோ பண்றான் குத்துறான் குடையிறான் அவனால இது பண்ண அவ்ளோ டைட்டா புடிச்சிட்டு இருந்தானா அதுக்குள்ளயே ஊர் மக்கள்லாம் வந்து அந்த திருடனை பிடிச்சி ஒப்படைச்சுட்டாங்களாம் கொஞ்சம் உடல் சோர்வு அடைஞ்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல காமிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வகுப்புக்கு அவன் போறாங்க வகுப்புல போன உடனே அவங்க ஆசிரியர் அவனுக்கு பெரிய பாராட்டி கொடுக்கறாரு அடுத்தது மாணவர்கள்ட்டெல்லாம் சொல்றாரு வரக்கூடிய விளையாட்டு தினத்தன்னைக்கு கதிர வந்து நம்ம அவனுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் ஒரு பாராட்டு விழா வச்சு ஒரு நல்ல விஷயத்த செஞ்சிருக்கான் நேரத்துல கரெக்டான நேரத்துல சரியா செய்யறவன் தான் வீரன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரொம்ப பாராட்டுறாங்க இதெல்லாம் வந்து கண்ணன் அன்னைக்கு வந்து லேட்டா வந்தான் ஏன் அப்படின்னாக்க பஸ்ல வந்து ஓடுற பஸ்ல ஏறி போலீஸ்காரங்க பிடிச்சி அவன் போலீஸ்காரவங்களுக்கு பைன் கட்டிட்டு காலேஜ்க்கு வந்திருக்கான் இந்த பாராட்டு கதிரை பாராட்டுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்த கண்ணனுக்கு அப்பதான் கண்ணுல இருந்து தனியா வருது அவனுக்கு ஐயோ நம்ம இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டோமே நம்ம தான் பெரிய வீரன் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே அவனுக்கு குற்ற உணர்வு வந்துருச்சிங்க அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து கதிரோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவன் அவனோட ரெண்டு பேரும் ஒன்னாதான் வருவானுங்களா பஸ்ல ஒன்னா தான் ஏறி நின்னு உட்காந்துட்டு வருவாங்களாம் இருங்க அதுக்குள்ளே கதையை முடிக்கல எழுஞ்சிடாதீங்க நீங்க இத கேட்டு எல்லா நேர்களுமே வந்து நம்ம பள்ளி கல்லூரி பகுப்பெல்லாம் முடிச்சிட்டு தான் வந்திருப்போம் நீங்க கதிர் மாதிரி இருந்தீங்களா கண்ணன் மாதிரி இருந்தீங்களா அப்படிங்கறத மறைக்காம ஒரு பதிவு போட்டு நம்ம நச்சினைக்கு அனுப்புங்க நன்றி வணக்கம்